तापत्रय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமராஜோதா மாயம் துஸ்தராமஸூல மகர்ஷிய நிமி சக்கரவர்த்தி பேசுகிறார் இந்த மாயையை பற்றி கேள்வி கேட்டார் முதல்ல அதுக்கு அந்தரிக்ஷர் உபதேசம் பண்ணினார் கடைசியாக முடிக்கிறபோது சொன்னார் இதுதான்ப்பா பகவானுடைய மாயை இந்த பகவானுடைய மாயை பகவானுடைய அனுகிரகத்தினால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணுகிறது இது மூன்று குணங்களை உடையது இதைத்தான் இப்போ நான் வர்ணனை பண்ணினேன் மறுபடியும் கேட்கறதுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குற ஸ்ரீதரர் சொல்கிறார் எல்லோருக்கும் பயணம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை ராஜா இந்த மாயா நிவிற்த்தி அந்த மாயையிலிருந்து விடுபடுறதுக்கான உபாயத்தை கேட்குற இந்த ஸ்லோகத்தில் யதா ஏதாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தன் மாயையா அத்தா புதா ஆபஜே எனவே அறிவாளியானவன் அந்த இறைவனை நன்றாக பஜிக்க வேண்டும் அப்படின்னு இந்த மாயையை கடக்கிறதுக்கு பகவானிடத்தில் வைக்கிற பக்தி வழி தாரகம் இந்த மாயையை கடக்கிறதுக்கு பக்தி வழி மாமேவே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே அப்படின்னு பகவான் பகவத்கீதையிலேயும் சொன்னார் ஏழாவது அத்தியாயத்தில் இப்போ அவருக்கு ஒரு பக்தியை தவிர வேறு ஏதாவது உபாயங்கள் இருக்கா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் அதே விஷயத்தை தான் கேட்குறார் அப்படின்னு எழுதுகிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் இப்போ எதா எப்படி ஏதாம் ஐஸ்வரீம் மாயா இந்த ஈஸ்வரனை சார்ந்திருக்கக்கூடிய மாயையை அது மாத்திரமில்லை துஸ்தராம் மாயா இதை கடப்பது மிகவும் கடினம் அம்ம மாயா துரத்தேயான்னு பகவானும் கீதையில் சொன்னார் யாருக்குன்னு அகிருத்தாத்ம பிகி அகிருத்தாத்ம பிகிங்கிறதுக்கு ஸ்ரீதரர் அர்த்தம் சொல்லுகிறார் அவசீகிருத்த அந்த கரணைஹி அதாவது மனசை கட்டுப்படுத்தாதவனுக்கு தர்ம மார்க்கத்தில் இருந்து ஒழுங்காக கட்டுப்பாடாக தெரியாதவனுக்கு அகிருத்தாத்மபிகி புண்ணிய கர்மாக்களெல்லாம் பண்ணி உடம்பையும் மனசையும் நம்ம வசத்துக்கு கொண்டு வரணும் அப்படி மனசையும் உடம்பையும் வசத்துக்கு கொண்டு இது ரொம்ப கஷ்டம் அவன் முயற்சி பண்ணித்தான் ஆகணும் ஆஹா அகிருத்தாத்மபிகி துஸ்தராம் உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்குபடுத்தாதவனுக்கு வசப்படுத்தாதவனுக்கு கட்டுப்படுத்தாதவனுக்கு இந்த ஈஸ்வரனைச் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மாயையை கடப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது ஆனால் இன்னும் இவர் கேட்குறார் ஹே மகரிஷே ஓ மகரிஷியே நம்ம எல்லோருமே சொல்கிறதா இருக்கணும் ஏன்னா இப்போ பிரபுத்தர்னு ஒரு யோகி பேச போகிறார் ஸ்தூல தீயா யசா தரந்தி இந்த எக்ஸ்ட்ரோவேட்டரடாக இருக்கிறவா ஸ்தூல உடம்பையே நான் நினச்சி உடம்புக்கு வேண்டிய வசதிகளை பண்ணிண்டு அதாவது உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு தெரிஞ்சிக்காமல் அப்படி இருக்கக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்களே அவர்கள்லாம் எப்படி இந்த மாயையை கடக்கப் போகிறார்கள் அஞ்சகா எப்படி அவர்களால் சீக்கிரம் கடக்க முடியுமோ அதுக்கான வழியை சொல்லிக் கொடுங்கோ சூல புத்தி உடையவர்கள் ரொம்ப கிராஸ் லெவல்லே திங்க் பண்ணுகிறார்கள் சட்டிலாவர்கள் அதாவது சூக்ஷமான சிந்தனை கிடையாது எப்போ பார்த்தாலும் சூழ விஷயங்களையே பேசுகிறார்கள் அதையே நினைக்கிறார்கள் அதையே பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் அப்பேற்பட்டவர்கள் மாயையில் ஆழ்ந்திருப்பதை இந்த மாயிலிருந்து விடுபட்ட அதாவது பகவானுடைய அனுகிரகத்தினால் விடுபட்டவர்கள் அதை பார்க்கும் போது வருத்தப்படுகிறார்கள் இவர்கள் ஏன் இன்னும் இந்த மாயிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு பகவான் நல்ல அனுகிரகம் பண்ணட்டும் என்று கருணையோடு பிரார்த்தனை செய்பவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அந்த எண்ணத்தில் தான் இந்த ராஜா கேள்வி கேட்குறார் அஞ்சகா ஸ்தூலதீயா யசா தரந்தி எப்படி அவர்கள் கடக்க முடியுமோ அகிருத்தாத்மபிகி ஸ்தூலதீயான்னு போடணும் அவர்கள் கடக்கணும் அதுக்கு நீங்கள் இதை முச்சியதாம் அதற்கான உபாயத்தை நீங்கள் உபதேசிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பிரபுத்தர் அப்படிங்கிற ஒரு யோகி இதுக்கு பதில் சொல்ல போறார் நாம் அதை பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் ராஜோ வாச யசை தாமை மாயாம் துஸ்தராமகிருத்தாத் தரந்தியஞ்சூலதிய மகர்ஷ இம்